ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரி ஓம் நம்முடைய சனாதன தர்மத்தில் சாஸ்திரம் கூற வர்ற மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையில் அவன் எப்படியெல்லாம் வாழணும் என்னென்ன நெறிமுறைகளை கடைபிடிச்சு அவன் வாழ்ந்தால் அவன் எதிர்பார்க்குற வெற்றியை அவன் ஈட்ட முடியும் இப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை புருஷார்த்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் மூலமாக சாஸ்திரம் எல்லோருக்கும் வலியுறுத்துது அந்த வகையில் வேதத்தில் பேசப்படக்கூடிய முக்கிய கருத்து இந்த புருஷார்த்தந்தான் இதில் புருஷார்த்தம் அப்படின்னா புருஷன் அப்படின்னா மனிதன்னோ அர்த்தம்னா லட்சியம்னு பொருள் அதாவது மனுஷனுக்கு இருக்க வேண்டிய லட்சியம் ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரி லட்சியம் இருக்கணும் அப்படிங்கிறத புருஷார்த்தம் அப்படிங்கிற தலைப்பில் சாஸ்திரம் சொல்ல வருது சரி மனுஷனுக்கு ஏன் லட்சியம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்காங்க அதில் மனுஷனுக்கு மட்டும்தான் ஒரு நல்லது கெட்டதை புரிஞ்சிக்க முடியும் மேலும் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பும் அவனுக்கு மட்டுந்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் மற்ற ஜீவராசிகளிலிருந்து மனிதன் மாறுபட்டவன் தான் இந்த தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு மனுஷனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு லட்சியம் தானாகவே வந்துடுது எப்படின்னா ஏதாவது ஒரு துறையில் ஒருத்தன் சாதிக்க விரும்புகிறான்னு வைங்களேன் ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அல்லது ஒரு மருத்துவராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அந்த துறை சம்பந்தமான படிப்பை அவன் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு அவனுக்கு இருக்குது அந்த படிப்பை அவன் தேர்ந்தெடுத்து படிக்கிறான் அந்த துறையில் அவன் வெற்றி பெறான் அதன் பிறகு அந்த துறையில் அவன் சாதிக்கிறான் இது மாதிரி ஒரு மனிதனுடைய வாய்ப்புகள் வாயிலாக அவன் அந்த துறையில் முன்னேறி சாதிக்க முடியும்போது இது மனிதனுடைய லட்சியமாகவே அமைஞ்சிடுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இதில் சில லட்சியங்களை அல்லது சில வாய்ப்புகளை நமக்கு அடைய முடியாது மனிதனாகவே இருந்தால் கூட அது நமக்கு கொடுக்கப்படவில்லை அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பிறக்கிறதுக்கும் போது நமக்கு இந்த அம்மா அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செய்ய முடியாது நான் இன்னார் வசதியான வீட்டில் பிறக்கணும் அப்படின்னு முடிவு செய்ய முடியாது நான் இந்த நிறத்தில் தான் பிறக்கணும் நான் நல்லா சிகப்பாக இருக்கணும் அப்படின்லாம் முடிவு செய்ய முடியாது இல்லை இந்த தேசத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்ய முடியாது இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் முடிவு செய்ய முடியாது வாய்ப்பு கொடுக்கப்பட முடியாத ஒரு சூழலும் நமக்கு இருக்குது இதில் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது மட்டும்தான் லட்சியமும் உண்டாகுது தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா நாங்கள் லட்சியங்கிற ஒரு வார்த்தை நடைமுறைக்கு வரவே வராது அந்த வகையில் இப்போது நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம் அப்படிங்கும்போது நம்முடைய லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் நான்கு விஷயங்களை வலியுறுத்துது அது சமஸ்கிருதத்தில் தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லி கூறப்படுது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்னு நான்கு விதமான வாழ்வியல் நெறிமுறைகளை சாஸ்திரம் நமக்கு சொல்லுது அது தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த நற்கருத்துக்களை நமக்கு உபதேசம் வருகின்ற வேதம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அதில் முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய பகுதியை கர்ம காண்டம் அப்படின்னும் இரண்டாவது பாகத்தை ஞான காண்டம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க பிரிச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே அதில் முதல் பகுதியான கர்மகாண்டத்தில் ஒரு மனிதன் என்னென்ன கர்மங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் அதில் இந்தந்த முறையில் அவன் வாழ்ந்தால் இந்த தர்ம வழியிலே வாழ்ந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை வந்து நல்ல ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இதே தர்ம அர்த்த காம மோட்சத்தினுடைய அடிப்படையில் கர்மகாண்டம் விளக்குகின்றது இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிறது அறம்பொருள் இன்பம் வீடுன்னு தமிழில் சொன்னாலோ இதில் ஒரு மனிதன் அறவழியில் வாழ்ந்தால் மட்டுமே அதாவது தர்ம வழியில் வாழ்ந்தால் மட்டும்தான் அவனுக்கு அவன் எதிர்பார்க்கக்கூடிய பொருள் கிடைக்கும் தவறான வழியில் ஒருத்த சம்பாதிக்கக்கூடிய பொருள் வந்து நிலைக்காது அல்லது இன்பத்தை கொடுக்காது இப்போது நல்வழியில் ஒரு அறவழியில் வாழக்கூடியவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் மட்டும் இல்லை நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் சுற்றுச்சூழல் சமுதாயம் கல்வி இத்துடன் பணம் எல்லாம் சேர்ந்து தான் பொருள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் இங்கே சொல்லுது வெறும் பணத்தை மட்டும் பொருள் அனுப்பி சாஸ்திரம் சொல்லவே கிடையாது அப்போது நம்ம நல்வழியிலே தர்ம வழியிலே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல மனைவி கிடைப்பாங்க அவங்க மூலமாக மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நல்ல உணவு இருப்பிடம் உடை இதிலலாம் குறைவு இருக்காது அவங்க மூலமாக நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க நல்ல ஒழுக்கமான குழந்தைகள் கிடைச்சிட்டதுனால வாழ்க்கையில் சந்தோஷமும் கூடவே கிடைச்சிடும் அப்போ பாருங்கள் ஒருத்தர் நல்ல வழியில் தர்ம வழியில் வாழும்போது அவங்களுக்கு பொருளும் கிடைக்கிது அத்தியாவசிய தேவைகளான உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம்ங்கிற தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது அதுக்கு துணையாக நிற்கக்கூடிய மனைவி மக்களெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குறாங்க ஆக அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற அந்த மூன்று விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு முழுமையாகும் தான் அவனுக்குள்ளே வைராக்கியம் உண்டாகுது இல்லைன்னா வைராக்கியங்கிறதே ஒன்று வராது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதையோ உன்னை தேடி தேடி ஓடிக்கிட்டே இருப்பான் இதில் சந்தோஷம் இல்லை அதில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு மனிதனுடைய வாழ்க்கை இதுலேயும் ஒரு பிடிமானம் இருக்காது ஏன்னா எங்கேயோ ஆனந்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை திடு அதை பிடிக்கணும் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நீ அறவழியில் வாழ்ந்தாயானால் உனக்கு மற்றதெல்லாம் தானாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லுது அதனால தான் அது முதல்ல தர்மத்தை பற்றி போதிக்குது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறதுல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்மம் அர்த்த காம மோட்சக அப்படின்னு சாஸ்திரம் அழகாக சொல்லுது அப்போ அது பார்க்கும்போது நம்ம நிச்சயமாக அற வழியில் வாழ்கிறது தான் சிறப்பு இந்த அறம் தவறும்போது தான் மனிதனுக்கு வந்து துன்பங்கள் உண்டாகுது அப்போ பெரியவங்க அறம்னால் என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளுவர் கூட திருக்குறளில் அறத்தை பற்றி நிறைய பேசுகிறார் அதாவது பொறாமை பொய்கூறாமை கோபப்படாமை மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமை இவைகளெல்லாம் அறத்தின் ஒரு முக்கிய அம்சமாகவே வள்ளுவர் வகுத்திருக்கார் இது மொழி நல்ல வழியிலே ஒரு மனிதன் தர்ம வழியிலே வாழ்ந்தான்னா அவனுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு அவனுக்கு உண்டான வைராக்கியத்தினுடைய அடிப்படையிலே அவன் இந்த வாழ்க்கையை வாழும் காலத்திலேயே ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதான் மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லுவதே தவிர இறந்த பிறகு எங்கேயோ போகிறத வந்து மோட்சமுன்னு சொல்லவே இல்லை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இறந்த பிறகு எங்கேயோ சொர்க்கலோகமோ இல்லை ஒரு பிரம்மலோகமோ போவோம் அங்கே போய் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கற்பனைகள் எல்லாம் நிறைய செஞ்சிக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வாழும் காலத்திலேயே இந்த நான்கு நிலைகளையும் இந்த பூமியில் அனுபவிக்க முடியுங்கிறது தான் சாஸ்திரம் வலியுறுத்துது எங்கேயோ ஒரு கற்பனையில் வாழ்கிற ஒரு அனுமானத்தில் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி சாஸ்திரம் பேசுகிறதே கிடையாது சாஸ்திரம் ரொம்ப தெளிவாக இருக்குது நாம் தான் சரியாக புரிஞ்சிக்கிறதில்லை ஆகவே இந்த தர்மசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையில் நாம் இன்றைக்கி முதல்ல புருஷார்த்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சு சில விஷயங்களை பார்த்துருக்கோம் புருஷார்த்தம் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு அதாவது தர்மார்த்த காம மோட்ச அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால நம்ம எல்லோருமே அறவழியிலே வாழ்ந்து நேரிய வழியிலே கிடைத்த பொருளின் வாயிலாக இன்பத்தை அடைந்து பிறவா பெருநிலை என்கின்ற மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம் என்று மனிதனின் லட்சியமாக சாஸ்திரம் புருஷார்த்தத்தை முன்னிறுத்துகின்றது இதுபோல் நம்ம இன்னும் நிறைய தலைப்புகளில் இந்த சாஸ்திரத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் பத் சத்